அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் வீட்டிலிருந்து வெளியேறும் போது என்று கூறினால் நீர் நேர்வடி கொடுக்கப்பட்டீர் நீர் போதுமாக்கப்பட்டீர் நீர் பாதுகாக்கப்பட்டீர் என அவரிடம் கூறப்படும் சைதான் அவரை விட்டும் தூரப் போய்விடுவான் என்றுதான் மற்றொருடம் நேர் வழி காட்டப்பட்ட போதுமாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒருவரிடம் உனக்கு என்ன வேலை என்று கேட்பான் என்ற வாசகம் அபுதாவூதில் கூடுதலாக உள்ளது பொருள் அல்லாஹுவின் பெயரால் புறப்படுகின்றேன் அல்லாகவையே பொறுப்பாக்குகிறேன் எந்த ஒரு திரும்புதலும் ஆற்றலும் அல்லாஹுவிடமே தவிர இல்லை